நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் அவர்கள் எல்லாம் வல்ல ஈசனை இந்த இடத்திலே நினைந்து எனது மனம் மொழி மேய்களால் வணங்கி துதித்து ஆனந்தமடைகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் புராணம் விரண்மிண்ட நாயனார் புராணமாகும் தொடர்ந்து ஏழாவதாக இந்த வரலாற்றினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வழக்கம் போல கடந்த ஆறு முறை சோழ வள நாட்டில் உள்ள அடியார்களே கண்டோம் இன்று மழை மலைவளம் நீர்வளம் நிலவளம் குடிவளம் என்று எல்லா வளத்திலும் சிறப்புற்று விளங்கி பரசுராமருக்கு மிகவும் அற்புத செயல்களை செய்துவித்த அந்த மலை தேசத்தை நாம் தழுவிய ஒரு புராணத்தை காண கடலில் விளையும் முத்துக்களையும் கரும்பில் தோன்றும் முத்துக்களையும் மூங்கிலில் பிறக்கும் முத்துக்களையும் யானை கொம்பிலிருந்து உண்டாக்கும் முத்துக்களையும் முத்தனகை பெண்மணிகளின் முறையாக கோர்த்து இறைவனுக்கு அணிவித்து அணிந்து கொள்ளும் வளமிக்க அந்த சேர நாட்டில்தான் இந்த நாயனார் பிறந்தார் அவர் பிறந்த ஊர் சிறிய கிராமமான பழமை வாய்ந்த சிறந்த கிராமமான திருச்செங்குன்றூர் திருச்செங்கொன்றூர் என்ற இந்த அற்புதமான ஒரு கிராமத்தில் உளவு தொழிலில் வல்லவரும் வேதாகம நிறையில் ஒழுகுபவரும் ஆகிய விரண் நாம் இன்று காண இருக்கின்றோம் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றி பரவி எந்நேரமும் அவருக்கு அன்பு செய்யக்கூடிய ஒரு அருமையான நுட்பமான அறிவை பெற்றிருந்தார் இடையராது தனியாத காதலோடு ஐந்து எழுத்தினை ஓதி எல்லாம் அல்ல ஈசனை ஓதி போற்றி பரவுவார் திருநீரும் கண்டிகையும் எந்நேரமும் போண்டு சிவபக்தி செய்து வருவார் சிவபெருமானை போற்றி துதிப்பதற்கு முன்பு அடியார்களை போற்றி வணங்கி திருக்கூட்டத்தை முதலில் வணங்கியே பெருமானை காண்பது அவரது வழக்கம் பொங்கலிக்கும் அருவி பாயும் மலைநாட்டை கடந்து அந்த நாட்டில் உள்ள கோவில்களெல்லாம் சென்று வணங்கிவிட்டு அருகிலிருக்கும் இடங்களுக்கும் சென்று சிவன் கோவில்களை வளம் வந்து போற்றி பரவினார் இதுபோல பல்வேறு சிவாலயங்களை தொழுதும் சேவித்தும் திரிபுரம் எரித்த சிவபெருமானை அவர் வணங்கிவிட்டு இறுதியாக ஆரூரை வந்து ஆரூர் என்று நாம் சொல்லக்கூடியது திருவாரூரையே பூங்கோவில் என்று வழங்கும் திருவாரூரில் புற்றிடம் கொண்ட ஈசர் வன்மீகநாதர் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஈசனை பிரதானராம் பொன்னியரை புகழ்ந்து பாடினார் அன்றைய தினம் திருவாரூர் கோவில் மிகவும் சிறப்பு பெற்ற தேவாசிரிய மண்டபத்தை சூழ்ந்து அடியார் கூட்டம் அவருடைய அரணாமத்தை ஓதிக்கொண்டிருந்தனர் மகிழ்ச்சியோடு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரநாமம் அதாவது சிவநாமம் ஐந்தெழுத்து இவர் காதில் விழ முதலிலே சென்று திருக்கூட்டத்தோடு திருக்கூட்டமாக தாமும் ஒருவராக அரணாமத்தை சொல்லி அப்படியே அமர்ந்திருந்தார் உங்களுக்கு தெரியுமா இவர் அடியார்களை முதலில் வணங்குவது ஏன் தெரியுமா திருமூலர் கூறிய படமாடும் கோவில் பகவர்குன்றியில் நடமாடும் கோவில் நண்பர்கன்றாக என்று நான் முதல் உரையிலேயே உரைத்திருப்பேன் அடியாரை நாம் அமுது செய்வித்தாலே அந்த அரணியே அமுது செய்வதாகும் என்பதை நீங்கள் எல்லோரும் உணவீர்கள் உணர்வீர்கள் ஆகவே இந்த திருக்கூட்டத்தை வணங்கி அந்த திருக்கூட்டம் சொல்லக்கூடிய அரணாமத்தை இவரும் சொல்ல செய்து திருநீரும் கண்டிகையோடும் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்திருந்தார் அங்கு சுந்தர பெருமான் நம்பியாரூரர் என்று அழைக்கப்படுவார் அந்த சுந்தர பெருமான் நான் நாள்தோறும் அந்த பூங்கோவிலுக்கு சென்று புற்றிடம் கொண்டானே திருமூலநாதரை எந்நேரும் வழிபடும் நியதி பூண்டவராவார் அந்த நியதியின்படி தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருக்கு திருக்கூட்டத்தை நோக்கி இந்த கூட்டத்திற்கு இந்த தொண்டர்களுக்கு இந்த அடியாருக்கு நான் என்றுதான் சேவை செய்வேனோ என்று நினைத்தவாறே சிந்தித்துக் கொண்டே நேரே கோவிலுக்குள் சென்றார் இதை கண்ட விரண்மின்ண்டர் என்ன யார் அவர் என்று கேட்க இவர் நம்பி என்றார் நம்பி சிறப்பை பற்றி விரண்மின் ஏராளமான செய்திகளை கேள்வி அவர் பக்தி செய்த விதம் அவர் இறைவனோடு இறைவனாக கலந்த விதம் இறைவனே அவருக்காக தூது செய்தி என்று பல செய்திகளை சுந்தரர் பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இவர் திருக்கூட்டத்தை பார்த்து தொழாமல் நேரடியாக சிவனை சென்று தரிசிக்க செய்வது மிகவும் அபத்தம் என்று வெகுண்டு இழந்தார் இதன் தொடர்ச்சியை நாலைய நன்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்